மாதிவர் பாகன் மறை பயின்ற வாதகன் மாமலர்மேய சோதி கோதில் பரங்கருணை அடியார் குலாவு நீதி குணமாக நல்கும் போதலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து இடிந்து ஆதிப்பிரமும் அருளறிவார் எம்பிரானாவே எம்பிரானாவாரே மாலயோனும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈதன் அருள் செய்த ஈதன் ஞாலமதனிட வந்து இடிந்து நன்னறி காட்டி நலந்திகழும் கோலமணி அணி மாட நீடு இடைவை மடநல்லாட்கு சீல மிகக் கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரான்வாரே அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் ஆனந்த கூத்தன் அருசமயம் பணிவகை செய்து படவதேறி மாறோடு மின்னும் பறவை ஏத்த பிணிகட நல்கும் பெருந்துறயம் பேரருளாளன் பெண்பால்ுகந்து மணிவளை கொண்டுவான் மீன் விசரும் பகையறிவார் எம்பிரானாவரே எம்பிரானாவரே வேடுrubyagi மகேந்திரத்து மிக குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய ஆடலமர்ந்த பரிமாயேரி ஐயன் பெருந்துரை ஆதி என்னள் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு எாவே பந்து இமையோர்கள் வணங்கி ஏத்த மா கருணைக் கடலாய் அடியார் பந்தனை விண்டு அற நல்கும் எங்கள் பரமன் பெருந்துரையாதிய நாள் உந்து திரைக்கடலை கடந்து அன்று இலங்கை அதனில் பந்தனை மெல் விரலாட்கு அருளும் பரிசறிவார் எம்பிரானாவே தேவ திரிபுரம் செட்டவில்லி வேடுவனாய் கடிநாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் எங்கு காட்டில் உண்ட பன்றிக்கு இறங்கி ஈதம் எந்த பெருந்துரை ஆதி அன்று கேவலம் கேடலாய்ப் பால் கொடுத்த கிடப்பு அறிவார் எம்பிரானாவாரே எம்பிரானாவாரே நாதம் உடையதோர் நற்கமல போதிலில் நண்ணிய நன்னுதலார் பணிந்து அலர் தூவிய ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோரை பெருந்துரையும் புண்ணியன் மண்ணிட வந்து தோன்றி கெடுத்து அருள் செய்ய பெருமை அறியவல்லார் எம்பிரான அவரேயே பூவலர் கொன்றைய மாலை மார்வன் ஓருகிர் வன்புலி கொன்ற வீரன் மாது நல்லாழ் உமை மங்கை பங்கன் வண்பொழில் சூழ் தன் பெருந்துரைக்கோன் தென் பெருந்துரைக்கோன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈதன் இருங்கடல்வான்கு தீயிற்றோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் உருவறிவார் எம்பிரானாவே தூவள்ளை வீரணி எம்பெருமான் எம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாடி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன்கடல் காட்டி கசிந்து உருக கேதம் கடுத்து என்னை ஆண்டருடும் கிடப்பறிவார் எம்பிரானாவே அங்கணன் எங்கள் அமரர் வெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிதான் இன்பம் எ சங்கம் கவர் சாத்தினோடும் சதுரன் பெருந்துரையாளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த மங்கையர் மல்